அமைகண்டிய ஒருவரது ஹிஜ்ரத் அதாவது துரத்தல் அவர் அடையவிருக்கும் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அல்லது அவர் மணக்கவிருக்கும் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவரது ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமையும் இதை உமர் பின் ஹத்தா வரதியில்லாகும் அவர்கள் மேடையில் இருந்து அறிவித்தார்கள்